ஒன்றுல்லது மக்கள் கடமையான தொகையை முடிக்கும் சப்தமாக திக்கர் நடைமுறை நபி சொல்லும் அலேஹி வசல்லம் அவர்கள் காலத்தில் இருந்தது இந்த திக்ரின் சப்தத்தை கேட்டு மக்கள் தொடுகை முடித்து விட்டார்கள் என்பதை நான் அறிந்து